அவர்களிடம் ஒருவர் நபிஹும் அலஹி வசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் அவர் உட்கார்ந்தார் இவருக்கு பத்து நன்மைகள் உண்டு என்று நபி சொல்லாஹும் அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு இன்னொருவர் வந்து ார் அவரு நன்மைகள் கூறினார்கள் பின்பு மற்றொருவர் வந்து அஸ்லாம் வரமத்து என்று கூறினார் அவருக்கு நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் அவர் உட்கார்ந்தார் இவருக்கு முப்பது நன்மைகள் என்று நபி சொல்லு அலிகம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவு ஐந்து 5195 ஒன்பது ஐந்து இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்